ஹதீஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அம்மா ரவி அல்லாஹும் இவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹும் அலேஹுலாம் அவர்கள் தமது இரு கைகளையும் தரையில் அடித்து தமது முகத்தையும் இரு முன் கைகளையும் தடவி காண்பித்தார்கள்